வணக்கம் ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரமக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருந்தால் அந்த பகுதியை பேரூராட்சி அந்தஸ்து வழங்கப்படுகிறது இரண்டு சென்னை சட்டமன்றத்தின் முதல் பெண் நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் மூன்று காலை சூரிய உதயத்திற்கு சற்று முன் வானில் காணப்படும் கோள் புதன் நான்கு சனிக்கோள் போன்றே வளையம் காணப்படும் கோள்ூன் ஐந்து ஒன்பது மணி நேரம் தசுழற்சி காலம் கொண்ட கோல் வியாழன் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஏகாதிபத்தியத்தை குறிக்கும் இன்பீரியம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து தோன்றியது இரண்டு அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தத்தின் போது அந்நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர் யார் மூன்று ஓப்ரா எனப்படும் இரகசிய காவல்படையை வைத்திருந்தவர் யார் தன்னை பின்பற்றியவர்களால் தன்னை பின்பற்றியவர்களால் டியூஸ் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஐந்து யாரை பின்பற்றியவர்கள் பழுப்புச் சட்டையினர் என்று அழைக்கப்பட்டனர் மீண்டும் நாளை சந்திப்போ நன்றி